நடந்து போற அளவுக்கு மட்டும் வச்சுட்டு மீதி இடத்தெல்லாம் நெல்லு சாகுபடி போனா நமக்கு வருமானம் நம்ம நினைக்கிறோம் அப்படி இல்ல அதுதான் வந்து தமிழர் விவசாயம் நீங்க சொல்றீங்க நாம சாட்சியோட சொல்றாங்கய்யா இருபத்தஞ்சு பேரை திரட்டி ஏக்கர் சென்டா கொடுத்தாரு மாணவன் கூட்டமைப்பு சரி பண்ணி இருக்கீங்க இந்த அறுபது நாள் என்னால சொல்லுங்க தூய மல்லி அதுக்கு முன்னாடி நிலத்தை எப்படி தயாரிங்க தயார் எப்படி பண்ணிங்க பலதானிய விதைப்பு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு முறை ஒரு முறை பதினஞ்சு வயசு முன்னாடி பண்ணுவீங்களா போட்டீங்க ஆங்கில மாதம் தெரியல வந்து முன்னாடி ஆடி ஆவணி தெரியலாம் கிடையாது விவசாயிகள் வசதி ஆமா நம்ம நம்ம இருப்போம் விதைச்ச பிறகு அதை நாற்பத்தி நாள் கூக்குற தெருவாயில அவன் வந்து மடைக்கு சொல்றீங்க அப்ப ஏதாவது சாணங்க எதுவும் கொடுத்தீங்களா எப்படி வேண்டான் ஐயன் வல்லுவன் மடைக்குழுதா போதும் மடக்கு உழுது பத்து நாள் தண்ணி வச்சு கட்டிட்டாங்க மாப்பிள சம்பா எல்லாம் வகையான பாரம்பரியம் பண்றீங்க இப்ப நான் எந்த கையில இருக்கிறது மூணு இருக்குது கிச்சடி சம்பா போட்டிருக்கோம் போன ஆண்டு வந்து வெள்ளப்பொண்டி போட்டோம் எல்லாமே ஆறு மாசம் நெல்லு சென்ன வகை மாதம் மூணு போகிறீங்க இடிக்குது இல்லையா மூணு போகணும் நம்ம என்னன்னா இப்ப நெல்லு அறுக்க போறோம் பத்து முடி உழுது போட்டு அப்ப உங்களுக்கு அதுவே உங்களுக்கு கிடைச்சிட்டு தெரியாது அது ஒரு போ கொடுக்கூடியது ஆமா அது கொடுத்துரும் வெயிட் அதிகமா வருது பெண்களுக்காகவே கண்டுபிடிச்சிதான் பெண்கள் வந்து பால் பால் வருளுக்கு கொண்டு <tob SCI noise> எதையுமே கேட்டு வாங்கிக்கலாம் இப்ப நான் சொன்ன இல்லீங்களா எல்லா வீடியோஸும் இருக்கு நீங்க போய் பார்க்கணும்னா தமிழர் மக்களுக்கு இப்போ இருக்கிறது பல பயிர் சாகுபடியோட ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது சம்பாக்க முன்னாடி பண்றேன்னு சொல்றீங்க இதுக்கு செலவு அதிகமாகுமே இல்லையே நான் ஏன் போயிட்டு அடுத்தவன் வாங்க போறேன் ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் அப்படினு சொல்லி சுபாஷ் மலைகரை சொன்னாரு தமோயம் போய் வாங்கிக் கொள்ளோ இன்னொன்னு நான் என்ன பண்றேன் பட்டமட்டரம் வாங்கி பண்ணிக்கிறேன் நம்மர் சேவாஸ்தில கருப்பசாமி இருக்காம்ல தம்பி எனக்கு இதெல்லாம் அனி கொடுப்பா அப்படிம்பான் அவரே எனக்கு அனி கொடுடுவாரு ஆனா எனக்கு இதெல்லாம் நீங்க அனி கொடுடா அப்படிம்பாரு நான் அவருக்கு அனி கொடுடா பண்ண மாட்டேன் மர்ல அததான் நான் பாட்டி சொல்லிட்டு போனாம் தமோ பாட்டுக்கு என்ன பண்ணனும் இப்போ வந்து ஏசி ரூமா போட்டு சென்னை புள்ள எங்க பார்த்தா ஆர்கானிக் ஷாப் ஓபன் பண்றா 10 தடவ மூடி போயிட்டறாங்க ஆனா நம்ம கேளுங்க பாருங்க பிளாட்ஃபார்ம்ல ஒரு சாக்க வெర్చి போட்டு ஒரு கோழி சாக்க வெర్చి போட்டு யாவரம் வந்து போயிட்டே இருக்குறான் இத கையில் அது கூட ஒரு ஏறப்பெல்லாம் இருக்கு சாப்பிட பொருள் கருத்து அது வந்து உண்மையுமே தலை பணிய வேண்டிய விஷயம் தான் கட்டாயத்தில் இருக்கக்கூடிய பேரம்பை வாங்க முடியாது நம்ம கழுவிட்டு நீங்க பேரம்பேசியும் வாங்கி விட்டு கழுவி என்ன பண்ணுவானா ரெண்டு கத்திரியை தீக்கி போடுவா பேராண்டி தமிழருடைய மிகப்பெரிய கடைசி பாருங்க நான் சென்னையில வந்து சூப்பர் மார்க்கெட்ல சென்னை ஐடி போய் வாங்கியிருக்கிறேன் நிறுவனம் பேர் சொல்ல அதுல பில்லு போடும் போது கிலோ இருபது கிராம் இருந்துச்சு இருபது கிராமும் சேர்த்து பில்லுச்சு அப்ப என்னமா அப்படின்னு கேக்குறேன் இல்ல சாப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கா நீர் பத்தி பேசுறியா நீ என்ன படிச்சிருக்க சிரிச்சு அந்த பாப்பா உன் பொருளை நீணி வச்சுக்கிட்டு கொடுத்துட்டு நான் வெளில வந்து கிழகிட்டு தான் மாயிட்டு வந்தேன் நிலத்தை தயார்படுத்தும் போது இதெல்லாம் பண்ணிட்டு எத்தனை முறை உழுவீங்க எப்படிங்க இல்லைங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரொட்டேட்டரா ஓட்டிட்டு தண்ணியை வச்சு கட்டிட்டோம் பத்து நாள் கழிச்சு உள்ள போனியா எல்லாமே நொதன் நொத நொதன்னு இதா இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு சால் ஓட்டுறீங்க ஓட்டிட்டு எப்படி நடுநோட்ட வேண்டுதான் அவ்வளவுதான் எப்படிங்க நேரடி நெல் விதைப்பா இல்லைன்னா நாத்து விட்டு பண்றீங்க இல்லையா நான் வந்து நாத்தை விட்டு இந்த ஒற்றை நாட்டு சொல்றாங்க இல்லையா ஒற்றை நாட்டு ஏக்கருக்கு எத்தனை நீங்க ஆலங்குடி பெருமலையெல்லாம் இந்த பக்கம் கயிறு புடிச்சு நானும் நண்பர் பெண்கள் இடைவெளிக்கு ரெண்டு கிலோ விதைநிலை போதும் போதுமே நான் கிட்டத்தட்ட இடைவெளி க்கும் அப்படின்ற மாதிரி சொல்றோம் இல்ல அது வந்து ஆலங்குடி பெருமாளே என்ன சொல்றது ஒரு அடி வெச்சாலுமே உங்களுக்கு 2 கிலோ நாத்து போதுமானது போதும் நெல்லு போதுமானது போதுமானது ஆமா அப்படியே நீங்க 50 சென்டிமீட்டர்லாம் வெச்சிங்கனா 250 கிராம்க்கு போயிர்ல அவர் ஐயா சொல்றது மனப்பறிய இருக்குஜரா போய் மாடு வாங்கிட்டு இருந்த கொஞ்சம் பொறுமையாக இருந்து தம்பி வெட்டனி டாக்டர் தண்ணியை போட்டு அப்படியே காலையில் இருக்கீங்க வேலை وين அதவும் டாக்டர் நாத்துரது சாயதல்ல நாத்துண்ணு ம் தத்துட்டு எத்தனை நாள்ல நடறீங்க நீ வந்து 11 ஆவது நாள்ல இருந்து நடலாங்க நான் வந்து 17 ஆ நாள் நடறேன் ம் 17 ஆவது நாளே நட ஆமாமா பெண் குழந்தையில எப்படி சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுக்குறங்களோ அதே மாதிரி நாத்தப் புடி எவ்ளோ சீக்கிரமா நடறமோ அவ்வளவு சிறப்பா வரும் ஏன் அப்டினா அ ஏன் பெண் குழந்தைய சீக்கிரமா கல்யாணம் பண்ணுதான்னா அது பாலியல்மா இருப்பாங்க அதே போல இப்ப ஒரு மாசம் கழிச்சு நடுவு நடோம்னா 42 ஐஸ்ல கல்யாணம் பண்ற மாதிரி கணக்கு айட்டாங்க அதனால 17 ஆவது நாள்ல நட ஆமா எத்தனை ரகம் அதே மாதிரி குறைபாடு இருக்கு இயல்பாவே பண்ற மாதிரி சொல்லாருளை பசிதோ பசியில் ஒரு என்ன பண்ணுவேன்னா எட்டு நாளுக்கு ஒரு வாட்டி மேல ஒரு ஸ்ப்ரே அது மாதிரி இருக்கு பண்ணலாம்யா ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு உங்களுடைய நேர்முகம் செந்தில் குமார் ஐயா இருந்தாலும் இன்றைய கிசான்வணி நிகழ்ச்சியை இன்னைக்கு நாம இந்த அளவில் நிறைவு பண்ணிட்டு நாளைக்கு தொடர்ந்து உங்ககிட்ட பேசுவோம் நன்றி வணக்கம் நன்றி ஐயா தமிழ் வணக்கம் கேட்ட சுபா இவங்க பாரம்பரிய நெல் சாகுபடி செய்றாங்க இந்த பாரம்பரிய நெல் சாகுபடிக்கு முன்னாடி இவங்களோட வயல பலதானிய விதப்பு விதைச்சு பயன்படுத்துறாங்க முக்கியமா பஞ்சகாவியா தேவையான நேரத்துக்கு பயன்படுத்துறாங்க முடிஞ்ச அளவுக்கு இவங்களோட வித அளவு குறைச்சு ஒரு ஏக்கருக்கு ரெண்டு கிலோ அப்படிங்கிற அளவுலதான் சாகுபடி செய்றாங்களாம் ஆமாண்ண இப்போ சம்பால கூட அவங்க என்னென்ன பாரம்பரிய நெல் ரகங்களை இருக்காங்கன்னு கூட சொன்னாங்க இந்த மாதிரி தமிழர் விவசாயத்துல பாரம்பரிய நெல் கலப்பு பயிரு ஊடு பயிரு இப்படின்னு பல விஷயங்கள நமக்காக சொன்னாங்க ஆண்டிமடம் சி செந்தில்குமார் அவங்க இவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க நாளைக்கு வர போற நம்மளோட கிசான் மொழி நிகழ்ச்சியில கூட தமிழர் விவசாயத்தை பத்தி ஆண்டி சி செந்தில்குமார் அவங்க தான் பேச போறாங்க அப்படியா கண்டிப்பா கேட்கணும்